வணக்கம் நற்றினியின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனம் எவ்வளவு கரடு முரடாயினும் தேர்ந்தெடுத்துக்கொள் பழக்கம் அதை எளிதாக்கி இதயத்தோடு இணைத்துவிடும் ஆம் எவ்வளவு கரடு முரடாயினும் எப்போதும் சிறந்ததையே தேர்ந்தெடுத்துக்கொள் பழக்கம் அதை எளிதாக்கி இதயத்தோடு இணைத்துவிடும் என்கிறார் பித்தகோரஸ் நன்றி வணக்கம்